தலாக இருப்பது பற்றியும் நினைவூட்டியவர்களாக மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும் மேலே உள்ள கை கொடுக்கும் கையாகும் கீழே உள்ள கை யாசகம் பெறும் கையாகும் என்று கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று